வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் இந்த உலகில் அல்லது எல்லோராலும் துறவரத்தை மேற்கொள்ள முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியாது ஏன் முடியாது என்ற காரணங்களை ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஆனால் சான்றோர்கள் ஏன் முடியாது என்று நம்புகிறார்கள் என்றால் அந்த துறவரம் பூண்டவர்களுக்கு அடிப்படை தேவைகளை நிறைவேற்ற யாராவது ஒருவர் நிச்சயமாக உதவ வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் மற்றவர்கள் துறவரம் பூணுவதில்லை அல்லது தவக்கோலத்தை ஏற்பதில்லை அப்படின்னு நம்புறாங்க அந்த காலகட்டத்துல காடுகள்ல தான் பெரும்பாலும் அந்த முனிவர்களும் ஞானிகளும் வாழ்ந்தார்கள் அது வியாசராக இருக்கட்டும் அல்லது இன்னும் பல முனிவராக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்கள் எல்லோரும் காடுகளிலே வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் தவ குளத்திலே இருக்கும் பொழுது அவர்களுக்கான உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை யார் நிறைவேற்றுவார்கள் அவர்களோடு சீடர்களால் மட்டுமே நிறைவேற்ற முடியும் ஆகையால் அவர்களோடு பல சீடர்களும் இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க அதே இந்த நவீன காலத்தில் கூட அது கொண்டுதான் இருக்கிறது எல்லோராலும் நல்லது செய்ய முடியும் ஆனால் தானாக செய்யாமல் தற்பொழுது நல்ல முறையிலே அல்லது மிகவும் பேரும் புகழம் பெற்ற சாமியார்களை நம்பி லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் தங்களது பணத்தினை கொட்டுகிறார்கள் ஏனென்றால் அவர்கள் ஞானிகள் நிச்சயமாக நல்லது செய்வார்கள் என்ற நம்பிக்கையோடு அதை அவர்கள் செய்கிறார்களா இல்லையா என்பது வேறு கேள்வி ஆனால் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மட்டும்தான் மனிதர்கள் தங்களது பணத்தை கொண்டு கொண்டு கொட்டுகிறார்கள் சங்ககால தமிழ் காலத்தில் தமிழ் மக்கள் மிகவும் நம்பியது என்ன தெரியுமா விருந்தோம்பல் அதுவும் சாதாரண மனிதர்களுக்கு விருந்தோம்பல் செய்வது அல்ல இறை அடியார்களுக்கு அடியவர்களுக்கு உணவு வழங்கிவிட்டு நாம் உண்ண வேண்டும் என்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தார்கள் அதற்காகவே திண்ணைகளை கட்டி தினமும் உணவு உண்பதற்கு முன்பு காத்திருந்தார்கள் யாராவது ஒரு அடியார் வந்தால் உணவு வழங்கிவிட்டு நாம் சாப்பிட வேண்டும் என்பது ஏன் தெரியுமா அது போன்ற அடியார்களுக்கு உணவு வழங்கினால் தெய்வத்திற்கே வழங்கியது போல என்று நம்பின அப்படியால் துறவரம் போன்றவருக்கு நாம் உதவி செய்தால் நாமும் துறவரம் போன்றவருக்கு சமமாக ஆவோம் அல்லது மேற்கொண்டதன் அடைவோம் என்ற நம்பிக்கையோடு அதே போலத்தான் இப்பொழுதும் ஏதோ அவர்கள் சாமியார்கள் அவர்கள் சொல்வதை செய்வார்கள் அல்லது சாதாரண மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று நம்பி தாங்கள் சம்பாதிக்கக்கூடிய அத்தனை பணத்தினையும் அந்த சாமியாரிடத்திலே கொடுத்து மக்கள் இந்த உலகத்திற்கு நன்மை நடைபெற வேண்டும் என்று நம்புகிறார்கள் ஏனென்றால் இந்த உலகில் உள்ள எல்லோரும் தவத்தை மேற்கொண்டு விட்டால் இந்த உலகில் உள்ள எல்லோரும் துறவரம் போன்று விட்டால் இந்த உலகம் எப்படி இருக்கும் நிச்சயமாக நம்மால் யோசித்துக் கூட பார்க்க முடியாது இதே குழப்பத்தில் தான் வள்ளுவரும் சொல்லியிருக்கிறார் துறவரம் போண்டவர்களுக்கு உணவு உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றத்தான் இல்லறத்தில் இருப்பவர்களும் மற்றவர்களும் துறவரம் மேற்கொள்ளவில்லை போலும் என்று நம்புகிறார் அவர் சொல்லும்போது கூட அந்த சந்தேகத்தோடு தான் அந்த திருக்குறளை முடிக்கிறார் ஆகையால் நாம் துறவரம் போல முடிகிறதோ இல்லையோ அல்லது தவக்கோலத்தை ஏற்க முடிகிறதோ இல்லையோ நிச்சயமாக நம்மால் முடிந்த உதவியை அந்த நிலையில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு செய்தோமானால் அவர்கள் பெற்ற புண்ணியத்தில் நாமும் சிறிது பெறுவோம் என்பதில் ஐயம் இல்லை திருக்குறள் அறத்துப்பாள் அதிகாரம் இருபத்தி ஏழு தவா எண் இருநூத்தி துப்பார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றை அவர்கள் தவம் மீண்டும் குரல் துப்பார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றை அவர்கள் தவம் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி